வணக்கம் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிறந்த குழந்தைகளின் மரபணு நோய்களை கையாள்வதற்கான UMMID என்ற முயற்சி மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது இரண்டு பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனாவின் முதலாண்டு விழாவை ஆயுஷ்மான் பாரத் தினமாக கொண்டாடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 3. நாட்டின் முதல் கார்பரேட் ரயிலான தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் லக்னோ முதல் டெல்லி வரை இயக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் 1. சமீபத்தில் மூன்று அடி அளவுள்ள இராட்சச புழு எங்கே காணப்பட்டது 2. எந்த இடத்தில் சூறாவளி புயல் ஹீகா உருவானது 3. எந்த துறைக்கு உதவ அறிவு மேலாண்மை பொற்றல் சிட்டி தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி